சங்கம் விளங்கும் காலம் இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்து எண்ணூற்று எழுபது திருச்சிற்றம்பலம் இஃது தூற்றாமல் வைக்க சமரச வேத சன்மார்க்க சங்கம் கூடி விளங்கும் காலம் எது அது நமக்கு அறிவு வந்த நாள் தொட்டு அந்நாள் பரியந்தம் இறந்து போன நமது சினேகர் உறவினர் அடுத்தோர் வார்த்திவர் வாலிபர் பாலியர் குமாரர் ஆண்மக்கள் பெண்மக்கள் என்பவர் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து மேற்குரித்த சங்கத்தில் கூடி விளங்கும் காலமாகும் இது விஷயத்தில் தருக்கம் செய்யப்படாது உண்மை இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் பிரமோதூத வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் உத்தர ஞான சித்திபுரம் முற்றிற்று